பார்லிமெண்ட்டுக்கு வயசு அறுபதா அது உள்ள வயசு எண்பதுன்றீங்களா <laughs> in the at head, in the ாலேபி டுவெண்டி போட்டிகள் போகலே அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு பார்வையாளி குலோப்ஜாமுன் <laughs> ஒழுங்காக அவங்க தான் வாழ்க்கையை செட்டில்டு போன சீசன்ல மணிஷ் பாண்டேவோ மங்கள் பாண்டேவோ யாரோ ஒருத்தர் செம்மையா ஒரே ஒரு மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் என்ன காசு அந்த பையனுக்கு டீம்ல கோடி கணக்கில் எடுக்கிறாங்க அவங்க ஊரு கவுண்ட்ல அவங்களுக்கு நிலம் கொடுப்பாங்க அணுவ பதவி கிடைக்கும் ஏதாவது இலவசமாக அகாடமி ஆரம்பிக்கிறான்னு சொன்னா உதவிகள் கிடைக்கும் ஒரு மேட்ச் ஒழுங்காக போகும்போது ஆனா இதே நம்ம வாழ்க்கை ரேடியோ பேசுகிறீங்க நீங்க உட்காந்து கேட்டு அது நம்மளுக்கு என்ன போகுதுன்னா எதுவுமே ஆகிறது அப்படியே பேச வேண்டியதான் பில்லி பவுடன் வரலிச்சா மாதிரி நம்மளும் மூக்க சொல்ல வேண்டியதான் இந்த வாட்டி ரஹானே கருஹானே ரஹானே தெரிய தில்மே ஒரு பிளேயர் இருக்காரு அவர் நல்லாருன்றாங்க அடுத்த சீசன்லேயே அறுபது கிடையாது தெ பல்லு போன தாத்தாக்கள் பார்க்கலாம் சீ கேர்ள்ஸ் ஸ்டுடியோக்குள்ளே அது அரசா போகளை சித்து கவாஸ்கருக்கெல்லாம் போய்விது ஆனால் அதுவும் இட்ஸ் நாட் ரிஜெக்டட் இந்த சித்து கவாஸ்கர்னு சொல்லும்போது டக்குன்னு இன்னும் ஞாபகம் இந்த கவாஸ்கர் ரவிசாஸ்திரி அதுக்கு அப்புறம் வந்து வேறு யாத்திரமா சிவராமகிருஷ்ணன் இந்த மூணு கமெண்டேட்டருக்கு ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா தயவு செஞ்சு என்ன மாதிரியே நீங்களும் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுங்காது ஏன்னா நான் தான் வந்து ஆசமேட்டிக்காக நான் சென் பிகர் எக்ஸிபிஷன் ஒரு நாலு பேர்த்தி வச்சு வாழ்க்கை ஓட்டுறேன் ஆனால் நீங்கள் நாலு ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிவியில் ஒர்க் பண்ணுறீங்க எவ்வளோ பெரிய லைப்ரரி யூனிவர்சல் லைப்ரரின்ற மாதிரி ஸோ அந்த காலத்துலேருந்து நான் ஆறாவது படிக்கும் போதுலேருந்து கிரிக்கெட் பார்த்து நிற்கிறேன் நைன்டி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் உங்கள் வெக்காபுலரி ஆஃப் தக்காபுலரி இஸ் நாட் சேஞ்சிங் tall is very not behavior good so neengla arsa bogle kittandu unga daily la naal varathu kurichichirundinga sollunga nu kelunga avan kudupanga so next time you can also use new words <laughs> இன்டர்நெட் சைடு போய் பார்த்தாக்க இதே வந்து ட்விட்டர் இதில் வந்து இந்த லலித் மோடி அப்படின்னு இந்த ஐபிஎல் கண்டுபிடிச்ச தாமசால் ஐடிசென்ட்ருக்கார் அவர் வந்து ரெண்டு செகண்டுக்கு ஒரு வாட்டி வந்து செம்ம ட்விட்டிங் ஆஃப் த டுட்டிங்கே பண்ணுகிறார் யார் வந்து சென்னை டீமையும் அதோட ஓனர் ஏற்றுக்கிட்டாலும் அவர் உன்னே சந்தோஷமாக இருக்கிறார் ஸோ மிஸ்டர் லலித் மோடி அவர்களே உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது ஒரு ரெண்டு மவுசு நாலு கீபோர்ட் இருக்குதுன்னா அதே உள்ளா பண்ணாது ஏன்னா ரெண்டு வரலே காணாமல் போயிடுச்சா உங்களுக்கு ஸோ மிஸ்டர் ட்விட்டர் ஆஃப் த லித் மோடி ப்ளீஸ் லிமிடட் ஆஃப் த யூசேஜ் இப்போ நம்ம பிளேயர் சைடுக்கு வரும் இந்த பிளேயர் சைடில் யாரெல்லாம் பார்க்க போகிறோம்னா நேருங்களே முதலாவதான் நாங்கள் பார்க்க போகிறது வந்து பியூஷ் சாவ்லா பிரீத்தி சிந்தா இவரை தத்து எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரில ஆனால் வந்து ஏதாவது சொந்தக்காரங்களா தூரத்தை ஒன்று விட்டு சுத்தப்பா பையனும் தெரில இல்லைன்னா வந்து பியூஷ் சாவ்லாவை டீம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு சீசன் ஒரு டீம் விளையாடுது அப்படின்னா அவங்களோட தியாகம் பண்ணுறதுக்கான வேற யாருமே கிடையாது இஸ் அ கிரேட் கை ஆஸ் அ கை ஆனால் பட் ஆஸ் அ போலர் என்றால் இ டோன்ட் நோ ஐ டோன்ட் நோ நிறைய விக்கெட்டில் எடுத்துருக்கார் போலேயும் இருபத்தஞ்சு இருபத்தாறு விக்கெட்டில் ஐபிஎல் எடுத்துக்கார் போய் இது ஆனால் பத்து பிசாவுக்கு லாஸ்ட்லேயும் ஓவர் கொடுக்க முடியல ஓவர் கொடுக்க எப்போ கொடுத்த ஆள் அடிக்கிறாங்க அப்படின்னா இஸ் த கை அதே கேண்டிடேட் அதே டீமில் இன்னொரு போலர் இருக்கார் ஒரு மேட்ச்சில் ஓப்பனிங் போலர் பார்க்கும்போது டிவி எடுத்து வச்சிடலாம் போல இருந்தது யார்னா ரமேஷ் பவார் ரோமேஷ் பவார் தமிழ் படத்தில் சந்திரசேகர் ஹீரோ ரோல் கூட பவர் ஓகே படிக்கும் போல போலிங் மறந்து போய் பதிமூணு வருஷம் போல வர மாட்டேன் ஸ்டெம்பிஸ் படம் சூரிய யாருமே போட்டு வந்து எந்த கூச்சுக்குமே வாங்கி லாஸ்ட் ஓவர் போறது போலிங் போட்டதுக்கு பிடிக்க மாட்டேன் தடுக்கும் போது கொடலா போயிட்டு இருக்கு அதனால தயவு செய்து ஆஷிஷ் நகரா நெக்ஸ்ட் டைம் டோன்ட் காஷ் இன்ஜுரி ஆர் வாட்சிங் ஆன் த டிவி சோ டோன்ட் பிளே ரிட்டையர் இஸ் வெரி நைஸ் திங் அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தா வந்து பியூஷ் சாவலா முடிஞ்சு ஆசிஷ் நேரா நம்ம தலை கங்குலி கங்குலி அவர்களே உங்களாக ஒரு ஹீரோவாக பார்த்து நிற்கிறோம் இப்போ அவர்களுக்கு திஸ் வந்து எனக்கு யார் கிரிக்கெட்லேயே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க நீங்க சட்டையை சுத்தும் போது கவர்ச்சியாக நான் வந்து கண்ண அப்படியே ஆஹா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பார்த்துவன் ஆனால் இன்னைக்கு உங்களை வந்து இருபது பாலில் பதிமூணு ரன் எடுக்கிறதும் பத்து பாலில் ஒரு ரன் எடுத்துட்டு என்ன பண்றதே தெரியாமல் மூச்சு நிக்கிறதும் எகிரங்கி வந்தா நீங்க சிக்ஸ் அடிப்பீங்க انا இப்ப இறங்கி வந்த பௌலர் சிரிச்சார் சார் டிட்டவுட் சார் அப்படின்ற மாதிரி சிரிக்கறாங்க சோ தட்டுதடு மாதிரி திக்கிதச மாதிரி चूச்சு மாதிரி 10 ரன்னு 20 ரன்னு 30 40 பால்ல அடிக்கிறதுக்கு நீங்க வந்து அடிக்காம இருக்கலா கோச்சா இருந்து கம்பீரமா 나தான் இந்த போடைய டீமை கப்ப அடிச்சி வச்சேன் அப்படி நீ சொல்லும்போது நான் அந்த மாரிய அந்த மெயின்டனன்ஸ்க்கு ஆவிங் اوكي சோ கங்குலி தல உங்க மேல எக்கச்சக்க மரியாதை வெச்சிருக்கறனால சொல்ற அடுத்த சீசன் ஐ வான்ட் யூ see as the coach coach-னு பையாதீங்க அதுக்காக உங்களுக்கு பத்தி நான் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சோ நெக்ஸ்ட் பிளேயர் यार அப்படின்பாடா இந்த வருஷையில மூணா பட்டே பால் போட்ட புண்ணியாவது கிடைக்கும் இதுக்கப்புறம் யாரோ ஒரு பிளேயர் பிளஸ் ஓல்ட் டீம் அமித் மிஸ்ரா கிரிக்கெட் எப்படி வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க போயிட்டு சந்தோஷமா இருக்காடி அமித் மிஸ்ரா சித்தார்த்து பொங்குது நீங்க தப்பு கிடையாது கிரிக்கெட் போர்டு உங்க நாட்டில் யாருமே தெரியாதீமே உருவாக்கி ஏதோ ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணி எங்களுக்கும் ஜெயிக்கிறதுக்கெலாம் சான்ஸ் கொடுங்க ஏன்னா உங்கள் காட்டில் கிரிக்கெட்டே சான்ஸ் கிடைக்காதவங்கலாம் எங்கள் நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்குங்க ஸ்டீவன் ஸ்மித் யாரும் இந்த பையன் யாருமே தெரியாது மண்டே ஸ்பைக் பண்ணி விட்டு நானும் டீமில் இருக்கேன்னு வந்து பார்த்தா இந்த பையன் சூப்பர் ஸ்டார் அடுத்த வாட்டியே நாங்கள் எண்பது கோடி ரூபா குத்து எடுத்து அவங்களுக்கு வளர்த்துறவங்கிறது வீடியோ வாங்கி கொடுப்போம் ஸோ எங்கள் நாட்டில் தான் நாங்கள் உங்கள் ப்ளேயர்ஸ்லாம் உருவாக்குறோம் எங்களுக்கு நாங்கள் நாங்கள் நாங்கள் நாங்கள் நாங்கள் நாப்பிலாம் உருவாக்க மாட்டோம் அவனும் உருவாக்குறது இல்லையா கரெக்ட்டு தான் ஸோ ஆஸ்திரேலிய கிரிக்கெட் போர்ட் ப்ளீஸ் ஹவ் சம் ஃபைத் இந்த ரெஸ்பெக்ட் ஆஃப் த இந்தியன் கிரிக்கெட் போர்டு வேறு யார்கிட்ட சொல்கிறதா சென்னை கார்ப்ரேஷனு மேட்சை பார்க்குறதுக்கே செம்ம டேமேஜாக இருக்குது ஒவ்வொரு மேட்ச் சென்னையில் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் சீட்டு காலியா இருக்கு அதை ஒருக்கும் போது பேரும் சேர்த்து விட்டாங்களும் கிடையாது நடிகருக்கும் பாஸ் கட்சி தூரத்தில் பின்னாடி போதுல எல்லாத்தையும் தாண்டி அடுத்த மாதம் ஐபிஎல் நடத்துறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஏழு வருஷத்துக்கு டூர்னமெண்ட் போற மாதிரி ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்தில் முடியாத மாதிரி சம்மர் ரெண்டு மாசமா இருந்தாலும் ரெண்டு மாசம் டெய்லி இந்த பிளேயர் வீட்டில எல்லாம் திட்டவே மாட்டாங்க போயிடுது நாளில் சண்டே அணிக்கு விளையாட்டு வரனால எங்க அம்மா தலையில் நறுக்கு நாலு வாட்டி கோட்டி ஆச்சுப்போம் அப்படின்றாங்க ஆனால் விராட் கோலியோட ஆமாம் உடம்பு அப்படி என்ன எப்படி திட்டாமே இருக்கிறாங்க எல்லா கவுண்ட்லேயும் போய் விளையாடுறது நைட்டு பார்ட்டி துண்டு கொடுக்குறாங்கடீங்களா கரெக்ட் தான் இப்படி பேசுறதுக்கான நம்மளுக்கு லேடிஸ் ஜெல்வல் ஐபிஎல்ஐ இதே மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோட நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் டூ அண்ட் பிக் ஆஃப் ஆஃப் தைன்டி டூ பாயிண்ட் செவன் ஆஃப் த பிக் எஃப் அதுக்கப்புறம் வேறு என்னடா வேறு எதாவது மிஸ் பண்ணமா நம்ம எதுவும் இல்லைன்றீங்களா தான் பிரீத் இஸ் ஆல் தி பெஸ்ட் ஆஃப் ஐ ரியலி மிஸ் யூ ஆஃப் ரெண்டு ஃபிகர் வருது இல்லை அது ஒன்று செம்மையாக இருக்குது இன்னொன்று next time you can bring mandra beedi ivantho she's very parambethi she's a good host only ee padi surna luppa